அகர முதல எழுத்துலாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய நல்லாற்றின் நின்ற துணை குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவன் பிறருக்கு உதவி செய்வதற்காகவே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறான் என்பதை வள்ளுவர் உபதேசம் செய்கிறார் ஆக குடும்பத்துல இருக்கிறதுங்கிறது மனம் போனபடி வாழ்கிறதுக்காக இல்லை குடும்பங்கிறது ஒரு தெய்வீகமான அமைப்பு வீடு இருக்கணும் வீட்டில் கணவன் மனைவி அன்போடு இருக்கணும் குழந்தைகள்லாம் இருக்கணும் அந்த குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கணும் வீட்டுக்கு நிறைய விருந்தாளிகள் வரணும் அந்த விருந்தாளிகளையெல்லாம் உபச்சரிக்கணும் குறிப்பாக மாணவர்களை படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் தவ வாழ்க்கையை மேற்கொண்டிருப்பவர்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் உதவி செய்வதற்காகத்தான் வீடு என்ற ஒரு அமைப்பு வீடு மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் எல்லாம் என்பது நம்முடைய பாரத ஒரு மரபு குடும்ப அமைப்பின் நோக்கம் குடும்ப அமைப்பிற்கு நோக்கம் இருக்கிறது இப்பொழுது குடும்ப அமைப்புக்கு இப்படிப்பட்ட நோக்கம் இல்லை குடும்பம்னு இருக்கு ஆனால் அந்த காலத்து குடும்ப அமைப்புங்கிறது இப்போ இல்லை பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் ஏதோ ஒரு சேர்ந்து வாழணுங்கிற அந்த ஒரு கருத்து மாத்திரம் இருக்குது பூஜைகள்லாம் பண்ணுகிறார்கள் ஆனால் குடும்பத்தினுடைய நோக்கம் மனப்பக்குவத்தை அடைவது கூடி வாழுதல் கோடி நன்மை அதனால எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாத்து கொள்ளலாம் அறங்களை வளர்க்கலாம் அன்பை வளர்க்கலாம் அறிவை வளர்க்கலாம் இந்த நோக்கத்துக்காகத்தானே தவிர நிறைய எதையா ஒரு உலகியல் கல்வியை கற்று பொருளாதாரத்தை மேம்படுத்தி ஸ்வசதியாக சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையவே கிடையாது ஆக பொருள் வந்ததுனாலும் அது அறத்துக்காகத்தான் சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப உபதேசித்திருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் திருவள்ளுவரும் தொடங்கிற போதே ஒரு ஒரு கணவனுக்கு இது முதல்ல தெரிஞ்சிருக்கணும் குடும்ப வாழ்க்கைக்கு போகிறதுக்கு முன்னால் குடும்பம்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் நம்ம நேற்றைக்கு ஓரளவுக்கு இதை பற்றி சிந்தனை பண்ணினோம் நம்முடைய கல்வித்திட்டத்தில் குடும்ப அமைப்புக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது அதாவது ஒவ்வொருவரும் தன்னை பாதுகாத்துக்கணும் இப்போது நம்முடைய கல்வி திட்டத்தில் பாரத நாட்டினுடைய கல்வி திட்டத்தில் நாம் முதல்ல அறிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா இந்த உடல்களில் வாழ்கின்ற உயிர்கள் நாம் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது குடும்ப வாழ்க்கைக்கு இது அடிப்படை கருத்து நம்ம எல்லாருக்குமே என்ன புரிஞ்சுக்கணும்னா நம் ஏதாவது இந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கேன் எனக்கு பிறப்பு இறப்பு கிடையாது என் மனசுக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது உடம்புக்கு பிறப்பு இறப்பு இருக்குது இந்த விஷயத்தில் தெளிவு பெறாமல் குடும்பத்தை பற்றி திருவள்ளுவர் சொல்லுகிற திருக்குறள் கருத்துக்களை எல்லாம் நம்மளால் முற்றிலும் புரிஞ்சிக்க முடியாது இது ரொம்ப அடிப்படையான விஷயம் ஒவ்வொருத்தரும் குழந்தையிலேயே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான் உடலல்ல உடலை உடையவனாகிய உயிராக நான் இருக்கிறேன் இதுக்கு பேர் ஆத்மான்னு பேர் ஜீவாத்மானு பேர் இதுதான் ரொம்ப அடிப்படை இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்கனவே பல உடம்புகள்லாம் வந்திருக்கு இன்னும் பல உடம்புகள் வரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மை இருக்குது புல்லாகி பூடாயின்னு பாடியிருக்காங்க இல்லையா அரிதறிது மானிடராகி பிறத்தில் அரிதுன்னு அப்ப மானிடராய் பிறத்தில் அறிது யாருக்கு அப்படின்னா உயிருக்குத்தான் ஆத்மாவுக்கு தான் மனுஷ சரீரம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் இதை பல பல வகுப்புகளில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த திருக்குறளை பற்றி அதுவும் இல்வாழ்க்கை பற்றி சொல்கிற இடத்துலையும் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த உடலில் மனித உடலில் வாழ்கின்ற நான் முதல்ல இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் நான் யார் உடம்பில் வாழ்கிற உயிர் உயிராகிய எனக்கு பிறப்பு இறப்பு கிடையாது ஆனா பிறப்பு இறப்பு உடைய உடல்களுக்குள்ள போயிட்டு போயிட்டு நான் வரேன் ஆஹா நான் பிறக்கிறதும் இல்லை நான் சாகிறதும் இல்லை எனக்கு எந்த உடம்பு வருகிறதோ அந்த உடம்பு பிறக்கிறது அந்த உடம்பு சாகிறது நம்ம ட்ரெஸ் மாதிரிதான் உடம்பு எப்படி உடலுக்கு உடை ஆடையாக இருக்கோ அப்படி உயிருக்கு உடல் ஆடையாக இருக்குன்னு கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் ஆக இது முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த உடலில் நமக்கு என்ன குறிக்கோள் இந்த உடம்புல தான் நமக்கு அறிவு வேலை செய்யும் மற்ற உடம்புல எல்லாம் பகுத்தறிவு படிக்கிறது ஸ்கூலில் படிக்கிறது இந்த மாதிரிலாம் கிடையாது இந்த உடம்புக்குள்ள தான் நம்ம வந்து நமக்கு பகுத்தறிகிற சக்தி இருக்குது ஆசைப்படுற சக்தி இருக்குது வேலை செய்கிற சக்தி இருக்குது அனுபவிக்கிற சக்தி இருக்குது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த உடம்புக்குள்ளே அதுவும் நல்லா இருக்கணும் இதைத்தான் யார் அன்றைக்கே பாடி நாங்கள் திரும்ப திரும்ப இந்த பாட்டை நாம் நினைக்கிறோம் என்ன பாடல்னா அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது மானிடராய் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது பணக்கார விட்டு குழந்தைகளாக கண்ணு தெரியாத குழந்தைகள் பிறக்கிறது ஏழே பணக்காரங்கிற பேதம் கண்ணு தெரியாத குழந்தைகள் பிறக்கின்றன ஊமக் குழந்தைகள் பிறக்கின்றன மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறக்கின்றன பார்க்குறோம் இல்லையா அப்படி உடம்பு நமக்கு அமைஞ்சாலும் ஒழு முழுமையான உடம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மனித உடம்பு கிடைச்சா கூட அது ஒரு அதில் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி கிடைக்கிற உடம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம எல்லாத்தையும் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்க முடியாது ஒரு உறுப்பு பிரச்சனை பண்ணா அதனுடைய அருமை தெரிகிறது அதனால ஆரம்பத்துலேருந்தே ஜாக்கிரதையாக இருக்கணும் தொடக்கத்திலேருந்தே விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆக இந்த உடம்புல நம்ம என்ன பண்ணணும்னா வாழ்க்கையை பற்றின அறிவை பெற்று அதை கடைப்பிடிக்கணும் அதுக்கு தான் இந்த குரலில் வரப்போகிறது அதாவது உயிர்களாகியனாம் நம்ம முதல்ல தெளிந்த அறிவை பெறணும் இந்த மனித உடலில் சிறு வயசுலேயே மாணவ பருவத்திலேயே இல்லறத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த அறிவை பெறணும் இல்லறம்னா என்ன அப்படிங்கிற அறிவை பெறணும் நாம் தெளிந்த அறிவை பெற்று அப்புறம் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அறிவுக்கு அழகு என்ன ஒழுக்கம்தான் அறிவின் பயன் என்னன்னா ஒழுக்க வாழ்க்கை தான் ஒழுக்கமான வாழ்க்கை இல்லைன்னா அறிவுக்கு பயன் இல்லை அது எதை அறியணுமோ அதை அறியும் அறியறதே கிடையாது கற்பவை கற்பதில்லை அப்படியே கற்றாலும் கசடரை கற்பதில்லை கசடரை கற்றாலும் அதற்குத்தக நிற்பதில்லை அதற்குத்தக நிற்காததுனால தான் எத்தனையோ பிரச்சனைகளை உண்டு பண்ணுறோம் நாமளும் அனுபவிக்கிறோம் இந்த அடிப்படை தவறுகளை திருத்துறதுக்கு இன்றைக்கு அரசாங்கம் கொஞ்சம் முயற்சி பண்ணா கூட நிறைய பேருக்கு அதனுடைய உண்மை புரியல ஆக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்காக இடைவிடாத நிறைவுணர்வை உணர்வதற்காகத்தான் இந்த மனித உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குடும்ப வாழ்க்கைக்கு செல்லுகின்ற ஒவ்வொரு மாணவனும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் மாணவன்தானே குடும்ப வாழ்க்கைக்கு போகிறான் அப்போ மாணவனுக்கு குடும்பம்னா என்னங்கிற ஒரு அறிவு தெளிவாக மேலும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை